புமான நரஸ் சிம்மிய வபு அவய மனுஷனுடைய சரீரத்தையும் சிங்கத்தினுடைய சரீரத்தையும் எடுத்துக்கொண்டவர் காயம் மிருகோனாபி நரோ விசித்திரா மனுஷனும் இல்ல மிருகமுல்லா மனுஷனாலையும் வரவாதிஷாவும் மிருகத்தினாலையும் மதவாதனா அதனால இது மனுஷனும் இல்ல மிருகவும் இல்லையல்ல அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தோட சுவாமி சத்தனுக்காக வந்த இரண்டு விஷப்பு காட்ட பட்டத்திரி குருவாயிருப்ப பாதுகாக்கிற பிதாம்பு வாயூரப்பா பிதாவான ஹிரண்ய விஷப்பு பிரஹ்லாதனை பார்த்து என்னடா நீ ஹரிபஜனம் பண்ணது பண்ணீரே ஆயிரக்கணக்கான அசுர குழந்தைகளையும் ஹரே நாராயணா கிருஷ்ணான்னு கத்தும்பதியா பண்ணிவிட்டியாமே நான்தான் விஷ்ணு பஜனம் பண்ணப்படாதுன்னு சொன்னேனே என் உத்தரவு நூறுனே உனக்கு என்ன பலம்னு காட்டானா யாருடைய உதவினாரா அதுக்கு உருவாயுதப்பா குழந்தை சொன்னாராமே எனக்கு வைகுண்டாதி பலமே வைகுண்டா வைகுண்டாதிபதியான ஆறாயிரம் எனக்கு பலம் எனக்கு மட்டுமல்ல என்ன அகற்ற உனக்கும் அவன்தான் பலன் உனக்கு மட்டுமல்ல உன்ன சித்திருக்கும் எழுபத்தி ஐதாயிரம் படர்களுக்கும் அவன்தான் பலன் அவர்களுக்கு மட்டுமல்ல சைவ திரைலோக்கியம் மூவரகத்துக்கும் அவன்தான் பலம் அஞ்சு வயசு குழந்தை சொன்னாராமே சத்தியமாள் சுவாமி தலை ஆற்றுறதுக்கு பின்னாடி பிரஹ்லாத் சுவாமி எதற்கு நன்னு காட்டேன் காட்டேன் நாளா சொல்லுங்க அயம் ஹீரோ பிரத்யட்ச கதம் நேர இருக்கிறதுனா அயம் சொல்லலாம் பிரஹ்லாத் சுவாமி குருவாய் கோவில்ல தரிசனமா அஞ்சு வயசு குழந்தை கண்ணுங்க நீர்வா இருக்கிறாராம் மனம் அப்பதான் எனங்க விஷ்பு ஹரே க்ராசு க்ராசு நானா ஏனே அந்த ஹரி இங்கடா ஹரி இங்கடா நானா சகல ஜகதாத்மா ஹரிகி எங்க எங்கேன்னா அவன் நடுக இருக்கான் நடுகை இருக்கான்னா கஸ்மாத் தம்பேனா ஏன் இந்த தூண்ல இல்லைன்னு ஒரு தூளை காட்டி காட்டான் ஆயிரம் தூண்கள் வச்ச பெரிய மண்டபம் அது கதை ஒரு தூணும் ஐம்பது ஆண்டு கட்சத்து கட்ட முடியாத பெரிய தூள் ஒரு ஒரு ஒரே ரத்னத்தில் பண்ணின தூண் ஒட்டுக்கிட்டு வச்சு வேலை தூணல்ல இரண்டு கஷப்பும் கூட இருந்து வேலை செஞ்ச தூண் அதனாலதான் அதுக்குள்ள ஒரு ஊசி நினை நோயை கூட இடமில்லை அதுக்காக தான் எங்க ஸ்தம்பத்தை காட்டி காட்டான் ஏன்மாத் ஸ்தம்பே நான் பிரகலாத சுவாமி திருஷ்யத்தேன் பெரியதானே என் கண்ணுக்குன்னு சகல காலம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கரகோஷம் பண்ணி சுவாமி அதுவும் இருக்கானே நான் பிரகலாதன் அப்பதான் கோபம் வந்தது கிடைஞ்ச விஷுக்கு எங்க இத்தனை பேர்களுடைய கண்ணலையும் மண்ணல்லி போட்டு பொய் சொல்லி பேசறியானே அப்படி அவன் பூண்டு இருக்கிற பட்சங்கள பாருன்னு ஒரு பெரிய சோட்டா கட்டி எடுத்து உன் தலையை பற்றி இப்ப நான் கீழே வைக்கிறேன் அவன் செச்சு ஒண்ணு உயிர்ப்பிப்பதா உயிர்ப்பிக்க முடியுமான்னு கேட்டான் அதுதான் பிரபுனாலும் முடியாதுன்னார் பிரகலாதன் ஏண்டா முடியாதுன்னு கேட்டார் உன் வற்ற மட்டும் கைவிட்டானாடா தைக்கிறது ஆடா கொடுத்துட்டு இருப்பா தாங்க ஒரு நான் நான் காட்டா அரே ககல ஜகதாத்வரி பிரபிந்தம் சரிதலவானுதே குருவாயிரப்பா சகல ஜகதாத்மாவான ஹரி எங்கே எங்க அசுரன் சோட்டா கத்தி புதிய கையால பிடிச்சிருந்த புரியோட கூட எந்த தூண குழந்தை சொன்னாலோ அந்த தூளை போய் ஓங்கி குத்தினானாமே குத்தின உடனே காரணம் ஒரு சப்தமானது இருபது நேரம் கழித்து உண்டாச்சுதாமே ஆயிரம் பிரம்மாண்டம் மடிச்சது அந்த சப்தத்தை கண்டு சர்வேஸ்வரனான நீ அந்த தூணில் இருந்து பக்தனுக்காக வழியில் வந்தையாமே பக்தனுடைய வாக்க சத்தியமாக ஆக்கணும் தூணில் தெரிஞ்சான் என்று சொல்ல சொல்ல சத்தியமாக ஆக்குவதற்காக சூழலிருந்தே நீ வந்தையாமே இது சத்தியமான காட்டாள் சுவாமி ஆவான் கத்தினாள் ஏ குருவாயிரப்பான் இன்னமே நீ வழியில வந்த வைபவத்தை என்னால உடனே சொல்ல முடியல உலகம் நிறைஞ்சவனே கருணக்கடலே குருவாயிரப்பா அது பிரம்மனிஷ்டா உடனே சொல்வாள் எனக்கு சொல்ல முடியலன்னு கால் விழுந்தாள் நீ நிருசிம்மாவதார வைபத்தேன் பிரம்மனுஷ்டான் தப்பாத்து ஆரோ நான் சொல்றதேன் என்னால் உடனே சொல்ல முடியல விழுந்துட்டான் ஒருமணி மறுபடியும் பிரஜை செழிஞ்சு விழுந்திருந்து நரசிம்மா அவதாரம் இருந்தாள் ஒரு நாதம் பரட்டு எதிரொலி குகைகள் எல்லாம் அசங்கி மலை எல்லாம் ஆடி ஜகத்தெல்லாம் நடுங்க முடியாய் நீ ஒரு பெரிய சப்தம் போட்டையாமே அந்த சப்தத்தை கேட்டு தன் ஜென்மாவலியே இம்மாதிரி சப்தத்தை கேட்காத மகா தீரனான ஹிரண்யகுடைய ஆடித்துதான் பிரம்மா கவலகுண்டாராமே என் சத்யமானு காட்டால் என் அப்பனை ஆமா நாளாம் கம்ப கஷ்டன் சம்பபாத வார்த்தவமானு காட்டாள் சுவாமி ஆமா நாளான் குருவாயு அப்பன் கரீரேன் அப்படி பிரபு சர்வேஸ்வரன் பக்தனான பிரகலாதனுக்காக சூருமிருந்தே வந்தாள் நாரசிம் குஹு பக்தனுக்காக வந்தாள் தேசிகன் சொன்ன எதத்து மூக்க சுவாமி இறஞ்ச நிசுபு இந்த வயிற்று இந்த அடிதாரம் தரவிட்டு அவர் சிங்கமாயும் மனுஷனாயும் மோஷம் போட்டுக்கிறதுக்குள்ள எங்களா காணவேடாலும் கத்தி எடுத்து அதுக்காக சுவாமி என்னீங்கன்னா சதச்சிணம் அரசிம்ம நசிம்மோஷம் நரசிம்மோஷம் பக்தனான பிரகலாத சொல்லல பிரம்மனிஷ்டாவுடைய அபிப்பிராயத்தான் சொல்றான் அகிலேஷு ஆத்மனாக வியாப்தியும் சத்தியம் விதாத்தும் நடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கேங்கிறது சத்தியமாக காட்டது காத்தா சுவாமி ஒரு தூணில் இருந்து வந்தாள் தேசிகன் என்னத்துக்கு அதை சொல்ல தெரியுமா ஒரு தூணிலிருந்தா இப்ப சுவாமி வந்திருக்கார் பாக்கி இடத்துல எல்லாம் இன்னும் சுவாமி உள்ள இருக்கார் ஆறாவது ஹிரஞ்ச கசும போல இன்னொரு போக்குறி இருந்து அவர் வந்து சொன்னார் அதுக்காக சுவாமி அது மாதிரி வந்தாலும் ஈஸ்வரன் அனுபவிச்சு அனுபவிச்சு நல்ல ருச்சி பார்த்து சாப்பிட்றவன் எப்படி எப்படி அல்வாவை ருச்சிச்சு விச்சு சாப்பிடுவோம் அது மாதிரி அரகம் முழுப்பு அத்தனுக்காக சினிமத்தினுடைய மனுஷனுடைய சரீரத்தையும் ஈஸ்வன் வந்தாரே கேசவ புருஷோத்தம கேசவ க்ளேசநாசாய கேசிய வதம் பண்ணினவன் க்ளேஷங்களெல்லாம் போக்கிறவன் கஷ்ட ஈஷஷ கேஷ தானு வசீகரோ தீதி கேசவ பிரம்ம விஷ்ணு ருத்ராலெல்லாம் தனக்கு சுவாதினமா வச்சுட்டு இருக்கான் அதனால கேசவன் உபேதம் நாள் அதுவா கேசிய மதம் பண்ணத்தினால கேஷவன் பேதம் சுவாமிக்கு கேசின்னு ஒரு ரத்தோட மதம் பண்ணவன் இப்படி பல நாமங்கள் பகவானுக்கு பரதி இது ராமாவதாரத்தை சொல்ற நாமங்களாம் பத்து பத்து நாம் தசகம் தசகமா அர்த்தம் பட்டரு ராமாவதாரத்தை பத்தி சொல்ற நாமான்னு சொல்லிட்டு இது அவதாரிக்க வைக்கிற போது மிருத்த சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரித்தே இனி மதித்தவர்களையும் பழக்கச் செய்யும் ராமநாதம் கூறப்படுகிறது மரித்தவாட பிழைக்க பண்ணுவான் ராம ராமநாத ராமச்சரித்தம் அதனால ராமாயணம் ராமாயணம் மகன்கள் எல்லாம் கேட்கறது ராமச்சரித்திரம் குடும்பத்துல அகாலத்துல மரணம் முக்கியு பயம் இருக்காது தாரும் இருக்காது துக்கம் இருக்காது சர்வம் உரிதமேவாசி சர்வோர்மபரோ தீர்க்காயுஷா நராசர்வே எல்லாரும் தீர்க்குஷ்மான்களா இருந்தான்னார் வால்மீகி என்ன காரணம்னார் தர்மம் சத்யம் சம்ச்ரிதா தர்மத்தையும் சத்தியத்தையும் அவரம்பிச்சுட்டு இருந்தாள் அதனாலேங்கிறார் சங்கேபராமாயணம் தால போக நடக்க போறது ராமாயணம் முக்க இருக்கு சங்கேபராமாயணத்துல ரொம்ப பயிர்கள் வேலையாகலை சங்கேபராமாயணத்தை பாராயணம் பண்ணு சொன்னா உடனே வேலை சுந்தரகாண்ட வாசிச்சா உடனே வேலை எத்தனை கேஸ் எல்லாம் ஜெயிச்சது ஏன்னு சொல்றா கேஸ் ஜெயிச்சது ஒரு கூலம் ஆச்சு ஆறு வருஷத்து சம்பளத்தை சேர்த்து கொடுத்தாங்கிறாருக்கார் சுந்தரகாண்டம் அப்படி பண்ணும் அது புரியறது இல்ல ரொம்ப பெயர்களுக்கு ஒரு விஷயங்கிட்ட போய் சிபார்சிக்க இருக்கிறா சுந்தரகாண்டத்துக்கு நித்தியம் பத்து ஷ்லோகமாகவும் படித்தா போதும் ஏகைகம் அக்சரம் பிரோக்தம் மகபாதகனாக அக்ரத்துக்கு அட்சரம் பாவத்தை போகும் எத்தல்பிதம் சித்து சுகரம் வாபி துஷ்கரம் தான் அது நம்ம மனுஷலத்தில் சாதிக்கக்கூடியுதோ சாதிக்கக்கூடாதோ எல்லாம் சுந்தரகாண்ட பாராயணத்தாலும் சாதித்தாயிடும் ஹனுமன் சாதிச்சு கொடுப்பார் அதாவது எந்த காண்டம் சுந்தரகாண்டம் சங்கேப ராமாயணத்திலும் ராமாயணம் இருக்கு அது நித்தியம் ஒரு ஆறு பத்து நிமிஷத்தில் படிச்சு கொள்ள அதான் ஹோமம் நடக்கப்போது அந்த ஹோமும் சங்கேப ராமாயணத்தால் பூண சங்கேப ராமாயணத்தால ஹோமியும் பெரிய பரமலாபம் இது சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அதிகம் அஸ்வமேதத்துக்கு ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு அப்படிப்பட்ட பெரிய புண்ணிய கர்மா நடத்தி வைக்க மகர்ஷிய குப்பான பிரம்மஸ்ரீ ராஜுவாத்யார் அவர்கள் அவதா சுப்பிரமணிய ஆத்யாரவா புத்திரன் அவள் தான் வந்திருக்காங்க தெரிவிச்சிருக்காள் அவளை கவர்மெண்ட்ல ரொம்ப ஆதரிச்சு வருஷத்துல ஆயிரத்தி எழுநூறு ரூபா பணம் வாழை கொடுக்குறா எல்லா வித்வான்களுக்கு கொடுக்குறதுன்னு வச்சிருக்கா எல்லா யோகியத்தையும் இருக்கணும் ஆச்சரியால் இப்படிப்பட்ட வாழ்ந்து நம்ம நம்ம கவர்மெண்ட்ல ஒண்ணு கொடுக்குறான்னு அதான் ஆச்சரியம் மகா நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் இதோட மறுபடியும் ஆரம்பிச்சுன்னு இப்படி கொடுக்குறாங்க சேனத்துக்கு காரணம் இதெல்லாம் மகா உபாத்தியாயா வெள்ளக்காரனால கொடுத்துட்டு இருந்தான் மட்டம் கொடுத்து பணம் கொடுத்துட்டு இருந்தான் அது ஸ்வராஜ்யம் வந்ததுக்கு அப்புறம் போனாலும் மறுபடியும் இப்படி ஆரம்பிச்சிருக்கா உள்ளூர ரத்தம் கட்டுப்போகலையோ எதுமோ வீட்டுல மேல கொஞ்சம் ஒழுங்கினாக்க அதை உக்க பண்ணி விடலாம் கீழே சவனம் வந்துட்டாதான் கவலை மேல் கூறையதான் கொஞ்சம் ஹானி வந்திருக்கு அதிகர் பார்த்துட்டா போறும் உள்ள இன்னும் கட்டுப்போகல உத்திருக்கும் ஆகினால அது சரி பண்ணி விடலாம் உள்ள தர்மத்துல எல்லாம் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆரம்பம் சுக்கரவாரத்தன்னைக்கு வசந்த நவராத்திரி ஆரம்பம் பெரிய புண்ணியகாலம் இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்து தரிசனம் பண்ணணும் இந்த பாராயணங்கள்லாம் சிரவணம் பண்ணணும் அவரவர்கள் தங்களால் முடிஞ்சது மற்ற நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு சுந்தரகாண்டம் ராமாயணம் ஒரு சங்கேம ராமாயணம் படிக்கணும் இந்த ஒன்பது நாளும் படிக்கிறது பெரிய விசேஷம் பரமக்ஷேமத்தை கொடுக்கும் சொல்ற போது மதிச்சவர்களை பழைக்கப்படணும் நான் சரித்திரம் அதனால ராமாயணத்தை எங்க பார்த்தாலும் இது தெரு தெரு ராமாயணம் நடக்கும் யமபயமே இருக்காது நூறு வயசு நூத்தி ரெண்டு வயசு என்னால ரொம்ப வயதானவாளை பார்த்திருக்கேன் அவரை போய் காட்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா ஒரு குறவு இல்லை கொட்டை பார்க்க வாயில போட்டு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பல்லுல அவருக்கு ஹானி வெள்ளை என்ன அப்படி கழுவால்லாம் இருப்பாள் சூட்சமா இருப்பாள் எனக்கு பேரம் பிறந்த அந்த பையனுக்கு புள்ள பிறந்தவங்களுக்கு சீமந்தான் நேரு வரணும் நான் நினைக்கின்றாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த ஊர்ல எல்லாம் சின்ன பையன் தலா நரைச்சு போறது எல்லாம் வயசானவங்களுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் சின்ன பையனுக்கு இருக்க இருக்க இருக்கு கழவரெல்லாம் நல்லா சிவட சங்கரா முரு நீங்க கலி தோஷம் நம்ம சுதர்மத்தை விட்ட ஹானி அதனால சுகர்மத்தை விடவே கூடாது எல்லா காரியங்களை பண்ணணும் நீ காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுவாருக்கு தெரியும் ஆமா தீபத்தை வச்சு சூரிய நமஸ்காரம் வேலைகள் பண்றது பரவே பண்ணா இப்படி ஒரு மூணு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா ஏதாவது கஷ்டம் வருவோ வரவே வராது நாத்திக்கிழமை எல்லாரும் இங்க நமஸ்காரம் பண்றதுன்னு இப்படி ஒரு கிரமம் பெரிய கட்சேமத்தை கொடுக்கும் பாவச்சரிதம் மதிச்சவர்களை பழைக்கப்படணுங்கிறார் எத்தனையோ குடும்பத்துல கஷ்டங்கள்லாம் நீங்க இருக்கீங்க நாம அனுகிரகத்தினாலே பரபதி அளவு கடந்த ஐஸ்வர்யம் பகவானுக்கு எப்போ நாள் ராமாவதாரத்தில் பரமஸ்பஷ்ட எல்லாருக்கும் பரமாத்மா அப்படி வந்து பல அவதாரங்களை பண்ணியிருக்கான் துஷ்டா அவனே ஆனந்த கணம் அதனால சந்தோஷம் அவனை ஸ்மரிக்கிறவாருக்கு சந்தோஷம் துஷ்ட எப்போதும் எங்கேயும் பூர்ணனாக இருந்தானது அவளுக்கு குறவு வர்றதுக்கு என்ன காரணம் குருவிதமான குறவு இல்லாமல் அது ஒரு பெரிய புண்ணியம் மனம் பகவான் நாம சொல்றதுக்கு எல்லாரும் சிறந்து கத்தினா தாழ்ந்து வாஞ்ஞ்ச கோபிகா ஜீவன ஸ்மரணங்கிற போது ாயணமதந்திரிதாத்தம் ஷம்பலை விட்டு அதந்திரிதா இல்ல இந்த தந்திரி தந்திரி என்று ஷம்பல் ஷேம்பேரி இருக்கோம் எதை சொன்னாலும் அப்புறம் ஆட்டமே ஒரு நாளும் உருப்பிடவே மாட்டான ஒண்ணே ஒரு காகியத்தை செய்ய வேண்டிய காவியத்தை கொடுக்கூடியம்சல்ல செஞ்சு ஒரு வருஷம் நமக்கு எட்டு மாசம் அதை பண்ணிவிடுங்கிறார் ஜென்மா முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய காரியம்னாக செய்யிறார் இப்படி இல்ல சொல்ற தந்திரிங்கிறது பெரிய சத்ரு சாம்பல் அந்த சாம்பலை விட்டுட்டு பகவானை தியானம் பண்ணிவிட்டா groovy so siddhimava brodi moctaminda mokku ittududanna urumani bhagavan ulle paathavallukku moktamna urumana ahorathram kimpunas tatparayanah bhagavane nambi vara gati illene urumana vanjallatiye pudichindrira mahangalapatika akanamaha soopis <visit>, siddhimava brodi kimenumbolat <laughs> tatparayanah கா கா காயத்ரி உாவி வரதும் தூக்கம் வரதும் பேச்சுக்கு ஆரம்பிக்கிறதும் இதெல்லாம் காயத்ரி பண்ண ஆரம்பிச்சதே வரும் கடஞ்சல் தந்திரிஷத்து ஒரு முர்த்தம் ஒரு மணி பகவான உள்ள பார்த்தா கட்டாயம் மோட்சத்துக்கு அவன் அதிகாரி ஆகிட்டான் சோதி சித்தி அவா புனோதின தத் புராயணு தத்பராயணும் ஆச்சாரியாக போய் விஷ்ணு ஜித முடிமா கிரித்தேகிந்த வாஸ்தவமாடத்துல பிரேம வந்ததுக்கு என்ன அடையாளம்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி சுவாமியை மறந்துட்டான் பன்னெண்டுல இருந்து ஒரு மணி மட்டும் சுவாமியை மறந்துட்டான் ஒன்னரை மணிக்கு மேல ஞாபகம் வந்தது ஆஹாஹா ஒரு மணி சுவாமியை நினைக்காம போயிட்டே நம்ம ஆயுசில இருந்து திருடம் வந்து சொத்தை எடுத்துன்னு போற போது எப்படி கத்துக்கணும் அப்படி ஆலரணமாம் ஜன்மாவூ ஆபூத்தே ஒருமணி சுவாமியை தியானம் மண்ணாமேபோலு எல்லாம் பராசல சொன்னது விஷ்ணு புராணம் யாசருடைய பிதா பராசலம் ரொம்ப வசதியான புராணம் விஷ்ணுபுராணம் ஆச்சாரியார் நம்ம விஷ்ணுபுராணத்துலாம் தெருவ அத்தனை வசந்த கிரந்தம் யோ உள்ள பார்த்து பார்த்து பகவான பார்த்து ஆனந்தப்பட்டு வாரி வாரி புரிஞ்சுறாங்க நமக்கு அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இல்லாம இந்த சப்தம் வருமா ஒரு முகூர்த்தம் பகவான தியானம் பண்ணாம போயிடுதே ஆனா இறங்கி அலரணும் திருட்டு பாருங்க திருட்டு கொடுத்தோம் முன்னு போவா பாரு அலரமுன்னு இல்லையோ பிராணம் கையில பிடிச்சுக்கு திருடம் திருணந்து அது மாதிரி அலரணமா முன்னா போயிட்டே ஜென்மா சுவாமியை தியானம் பண்ணாம போயிட்டேன்னு அப்படி அலரணமா ன்கு மனுஷதம் மஹலம் துக்கேதிரி சாதயதி அச்சேதலி நான ூதபதி மகம் மனுஷர் சே துதம் சதயதி அசே அது என்ன பண்ணுங்கன்னா சமஸ்த பாதமும் போயிடும் சகல காதி சித்தியும் ஏற்படும் என்ன குடும்பிகளுக்கு இப்படி சுவாமி தியானம் பண்ண ஆரம்பிச்சா நான் பரதேசியா போயிடுவோம் துறவியா ஆயிடுவோம் அப்படி ஒரு பயம் வரும் அந்த அண்ணன் என்னாலே உனக்கு என்னென்ன காரியம் நடக்கணும் சுவாமி எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார் பகவான் எல்லாத்தையும் யான் அபீப்சதி என்னென்ன காரியம் ஆகணும்னு நினைக்கிறானோ சுவாமி சாதிச்சு கொடுப்பாள் தான் நடத்தி கொடுக்குறாள் பகவான் அனுப்புகிறோம் நாம் எத்தனை பாடுபட்டு பிரயோஜனம் எத்தனையோ பேர் என்னெல்லாமோ பண்றான் காலால கை இழுந்து போட்டுடுறோம் அவங்க மாதிரி சாயிக்கு பழக்க பறக்கலாம் நித்தியம் நல்லாக்கா இந்த இது அவன் எத்தனை காரியம் பண்ணி என்ன பிரயோஜனம் பகவல் அனுகிரகம் சேரல்ல சக்கர போடல்ல பாயசமா சக்கர ஷேர் போட மறந்து போட்டாள்னா பாயசம் அது மாதிரி தான் பகவல் அனுகிரகம் ஷேராமும் இவன் எத்தனை காரியம் பண்ணினாலும் எல்லாம் வீணா போயிடும் போும்மஸ்தாவியமும் தாராசுடையும் பகவத் அனுபவத்தினாலே விஷ்ணுபுராணம் வாசுதே மனோய ேவே மனசை செலுத்தின அப்புறம் இந்திரப்பட்டம் பிரம்ம பட்டம் பட்டமா தோணுமா பதவியா தோணுமா தோணவே தோணாது பிரம்மாவெல்லாம் இவா சுகத்தை கட்டுப்பாடு அப்புறம் ோ மைத்தேம் நோக்கி மவில பிரி நணம் ஜா பிரீஷம் ஜன்மா பிரலயக்க பகவான சர்வேஸ்வரன் நாராயணனே இப்ப கொஞ்சம் கொதிஞ்சா போரும் அஞ்சலி பண்ணி அப்படி ஈஷத்து சொல்பம் நமஸ்காரம் வேண்டாம் போரும் ஈஷப் பிரணம்ய சிரசா சொல்பம் இப்படி தலையே கொதிஞ்சா போரும் எத்தனையோ கோடி கோடி ஜன்மாந்தரத்துல பண்ணின பாபங்களெல்லாம் அழையோடு நசிச்சு போடுமா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பத்தி காக்கணும் நல்லா மாறுபு பூமியில மட்டு பண்ணணும் நமஸ்காரம் என்ன பண்றான்னு தெரியுமா இந்த வேஷ்டியை வேஷ்டிய போட்டுக்கிறது மாறுபடாது நமஸ்காரம் பண்ணம் இல்லை அது பலதான் மாறு பூமியில பண்ணணும் அஷ்டாங்கமா நமஸ்காரத்துக்கு பூமியில பண்ணணும் இப்படி கொடிஞ்சவனுக்கே நமஸ்காரம் என்னமா பாவங்களை எல்லா உலகத்துக்கும் அவன் தானே பத்தி எவனை கூப்பிட்டு கிட்ட போகாதேன்னா வருவனா அவன் சொல்லணுமா பகவான நமஸ்கரிச்சான்னு தெரிஞ்சாலே போறோம்னே கிட்ட வருவனும் ஜெட்டி போயிட்டு உள்ள இருக்கிறவனா அமீனா அவனுக்கு உள்ளவங்க குடிக்க வருவனா அவன் ஒரு குத்தவாளியே இருக்கட்டும் ஒரு கடங்காரனே இருக்கட்டும் அமீன் நான் வாரண்ட்ல ஜப்தி பண்ண வந்துருங்க எப்படி வீட்டுல போயிருக்காமல் அந்த வாய்சப்படியில் கண்டவரை என்ன பண்ணுவான் சலா ஓட்டு போடுவான்னு கேட்டாங்க காணும் அவரையும் எழுதி போடுவான் அப்படின்னா அப்படி போடுவான் புலோகிராதி லிச்சு வச்ச பாப்படியோட போயிடுவான் வருஷமா கொட்டின குப்பையா இருந்தா ஒரு தீக்குச்சி ஒரு நெருப்பு குச்சி வெச்சா எல்லாம் போயிடுது அது என்ன ஒரு சின்ன நெருப்பு குச்சியில பெரிய குப்பம் கொடுக்கா காலியாக மொத்தம் காட்டா அவனுக்கு எதுக்கு எலிமிச்சம் தான் தெரியணும் அவனுக்கு பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு அவனுக்கு அதுக்கு பதில் உண்டோ அப்படி காக்குறவனுக்கு அது மாதிரிதான் இதுக்கு கழுவ நாசம் உபயாதி நரசம் அவர்கிட்ட அவ அடியோடு போடும் பாபம் எப்படி இருந்தியமோ சாசனாமல் விஸ்வம்னு ஆரம்பம் உலகமே பகவான்ங்கிற இந்த அண்ணம் தான் மரண அந்த அண்ணம் பேர்கள் தான் பில்டிங்ல இருந்தாலே தன் ரூம்ல இவங்களுக்குஞ்சு போது தேவல இன்னுத்தஞ்ச மா சாப்பிடணும் பத்னி புத்திர சாப்பிடறாங்கன்னு நினைக்கிறார் எவ்வளவு வந்து குறுகின மனசு பாருவோம் அப்படி இல்லாமல் விஷாலமான மனம் மரத்துக்கு அஸ்நானம் பெரிய காரணம் ஆரம்பமே விஷ்வம்னு ஆரம்பம் இதுக்கு ஆச்சாரியார் பட்டர் பார்த்து சம்பிரதாயத்தை அவசரிச்ச அனுசரிச்ச பெரியவாள் எல்லா அர்த்தம் பண்ணியிருக்கா சாஸ்தனாமத்துக்கு பாட்சியம் பண்ணாதவான் இல்லை பட்டர் விசதீதி விஷ்வம் ஆச்சரிய இந்த அர்த்தத்தை உந்துடைய ஒரு மயிர்கால்லையும் பகவான் பிரவர்த்திச்சிருக்கான் உந்துடைய ஒரு ஒரு நகம் உங்களுடைய கை கால் மயிர்காம்பு ஒரு கண் நாக்கு மூக்கு எல்லாத்தையும் உள்ள பூந்திருக்கா அவரை வறக்கலாமா நீங்கிறார் சுவாமி உள்ள இல்லைன்னா நம்ம நடக்க முடியுமா ஒரு பொம்மை உங்களுடைய ஆட்டமா பண்ணிட்டு இருப்பான் உற்சவம் தலையில அது கழுத்துல போட்டு வந்து விடுவான் அந்த பொம்மையை ஒரு ஆள் உள்ள தூக்குறானோ அப்படி உற்சவங்களுக்கு கெட்டிக்காரமா உற்சவம் பெரிய கூட்டம் வரும் லட்சம் ஜனம் வரும் லட்சம் ஜனம் வந்தா சுவாமி தூக்கி கூட முடியாது அசைய முடியாது அதுக்கு பண்டார் சந்தித என்ன பண்ணிட்டு தெரியுமோ பொய்யா குதிரை இந்த பொம்மை இதெல்லாம் தெரிவிச்சுடுவான் தெரிவிச்சா பொய்யா குதிரை போற இடத்துல ஒரு பதினாயிரம் ஜனம் போயிடும் இந்த பொம்மைய கருத்துல மாட்டின் போய்டும் பட்டாணி கடல வாங்கறதுக்கு பத்தாயிரம் ஜனம் போய்டும் மேலக்காரர்கிட்ட ஒரு ஆயிரம் ஜனம் போயிடும் கடைசியில சுவாமி வேத பாராயண மன்றத்தில் பண்டவன் விருப்பம் அப்படி ஆயிரம் உற்சவங்கள் இது நெட்டிகார்த்தனமான மார்க்கம் அது வந்து ஆனா பண்டா சேர்ந்து கண்டுபிடிச்சார்னா அவர் கண்டுபிடிச்ச வழி இல்லை ராமன் கண்டுபிடிச்ச வழி சுவாமி பட்டாபிஷேகத்துக்காக பரப்பாள் இங்க இருந்து பலத்தா பரதம் கடுவாளம் முடிச்சு ஓட்டுறாங்களே ஜெகத்து முழுக்க பிறன் வந்துட்டு பார்க்கு குதிர அசையாத போல இருக்கு வெற்றிய லக்னத்தில் பட்டாபிஷேகம் நடக்காத போல இருக்கு இவர் போயிச்சு வந்து இனிமேல் நதியைத்தானாம் பஞ்சானாம் ஐயர் ஒரு நதிகளிலிருந்து சத்த சமுத்திரத்திலிருந்து ஜனம் வரணும்னே சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தையும் அப்படி வந்துட்டு இருக்குண்ணே ஆமா நன்வரட்சாவணி குற்றால அங்கிருந்து கொண்டு பல பேர் கொண்டு வராஜ தீர்த்தத்தை இங்க கங்கையிலிருந்து எல்லாம் கொண்டு வராள் தீர்த்தம் வருது இங்கே மதிச்சா எல்லாம் அப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த கூட்டத்தை பார்த்தால் கூட்டால் பரதான் ஒன்பதனாயிரம் யானை கொண்டு வரை சொல்லு என்பதாயிரம் பேர்கள் சேனாபதி குரங்குகள் அவருக்கெல்லாம் முந்தாட்சி கட்டி குள்ளா வச்சு யானை மேல விடுற நவநாத சஹிவாஸ்தாய ஒன்பதனாயிரம் குரங்குகள் யானை மேல சவாரின் உரிய குரங்கு சவாரியில வருதுனாக்க இப்ப இத்தனை பேர் வளர்ந்து போடுவே இல்லை இத்தனை பேரும் நீங்க மட்டும் இல்லை ஹிஷியால் கூட பார்த்து நான்தான் உட்காந்துக்கணும் அப்ப இருக்க போது ஒன்பதாயிரம் யாரை குரங்கு போறதுன்னா விடு நாள் ஒரே பாதி உற்சவம் அங்க தள்ளி போச்சுன்னே கூட்டம் சுவாமி பண்ண தந்திரம் இதை பண்டார் சொன்ன புரிஞ்சு உற்சவத்தில் அந்த பொம்மையே தூக்கிறவனை பார்த்தா அந்த பொம்மை மாதிரி அந்த பொம்மையே நடக்கிறா போல இருக்கும் அதுவே திரும்பி பாக்கிறா போல இருக்கும் அப்படி சுவாமி உள்ள பூந்து இருக்கான் நம்ம உள்ள அவன் பூந்து இருக்கான் அதனால விஸ்வந்திர பதத்துக்கே அர்த்தம் பகவான் உள்ள பொருள்லாம் பேச முடியுமா சாத்த ஜெரிக்குமா புஞ்சானம் வா குணாதம் விமூகான் அனுபஷியந்தி பசியந்தி ஜானுஷா உக்ராமந்தம் ஸ்திதம் வா அப்ப புஞ்சானம் வா விழுந்திருந்த உடனே தலானியங்களை வச்ச ருத்ராட்சத்தை எடுக்கிறானே சாவியை எடுக்கிறானே கை கிடையாரத்தை எடுக்கிறான் தலானியங்க சொல்லியிருக்கான் அதை வச்சு தலையை வச்சு அமைக்க விட்டான் அஷடோல்லயோ தலானிங்களே வச்சு தலையை வச்சு அமுக்கலாமா உடஞ்சு போச்சு அப்புறம் எல்லாத்தையும் கண்ணாடி தூளெல்லாம் பொறுக்கிறான் காரம்புற இதுக்கு என்ன காரணம் பகவான் உத்தன் உள்ளே அவன் இல்லைன்னா வச்சதுன்னு நினப்பு வருமா நீ வச்சிருக்கேன்னா யாராவது சொல்றாளா சுவாமி உள்ள இருந்து சொல்றா சாப்பசாதம் ஜெரிக்குமா உட்கார்ந்திருந்தவன் நடப்பனா நடக்கிறவன் மறுபடியும் ஆத்துக்கு போய் சேருவனா இதுக்கெல்லாம் ஆறு காரணம் பகவான் அவன் தான் இந்த உலகமாக இருக்கிறவன் இதை முதல்ல நினைச்சுக்கோங்கிறான் முதல்ல அம்மாவுக்கு ஒரு பாஷ்யம் தேவையில்லை பிரபஞ்சத்தையே பகவானா பாக்குறது அப்படித்தான் பார்க்கணும் தியாயம் பிரபஞ்சம் कृष्ण सामूरप अखंड राज्य गंडकी नदी कर ओि तुविया आगि उन्ग्रह गोपाल विग्रहते वे तुस अर्चना அர்ச்சனம் மண்ணி பூஜமினியின காலம் போக பாக்கி காலத்துல பிரபஞ்சத்த உன்டி அவயமாக யன மாமே திசேஷம் கிருஷ்ணம் சமஞ்சம் பதூலம் நா காலம் போக மீதம் உள்ள காலத்துல பிரபஞ்சத்தை பகவானுடைய அவம தியானம் இப்படி தியானம் பண்ணிட்டு பிரணவ ஜபம் நாடு எண்ணின்னு போக்கின்றாம் நினாய காலம் அப்படி போக்கினாலாம் போகணுமே வந்துட்டுதே ஒரு கர்மா வந்து எந்த கர்மா பிராரப்த கர்மா இந்த சரீரத்தை கொடுத்ததோ அந்த கர்மா ஐஷன் போகின்றிருக்கு காலத்தை அப்படி தள்ளிட்டு இருக்கு ஐச அதுக்கு ஒரு முழு வர்ணமே முழு வர்ணமேன்னு உன் பூஜையாமே உன் தியானமாமே பிரபஞ்சம் முழுக்க உன் அவயமாக உருவாயிருப்பா சுவாமி ஆமாங்கிறார் இப்படி பகவானே பரதாஜிகள்லாம் ராஜாக்கள் தான் தீபாண்டவன் பரதான் அவன் இப்படி வந்து பூஜை பண்ணி பகவான தியானம் பண்ணியிருக்கான் பிரபஞ்சமே பகவான் விஸ்வம்னு ஆரம்பிச்சா இந்த ராமாவே மங்களமான ஆயுளன் நாமா சொல்றதுக்கு பின்னாடி விஸ்வம்னு ஆரம்பிச்சாலே பிரபஞ்சமே பகவான்னு வண்ணம் வந்துட்டா அப்புறம் நமக்கு ஏதாவது குறவுண்டா இது இந்த பாவனை வந்தா போறாதோ இந்த அர்த்தத்தை அதுக்காகத்தான் எல்லா பட்சியதாராலும் பண்ணியிருக்கா சாஸ்தனாமத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணணும் என்னவா உலகம் முழுக்க அவன் இருக்க முடியும்னால் விஷ்ணுவும் வியாபகத்துவார் விஷ்ணு வியாபக நவன் நடுக்கு வியாபியன் இல்லை வியாபியம் தான் இதோ இங்க மாதிரி ஆகாஷவர் சர்வகத நித்தியா கம் பிரம்ம கம் பிரம்ம பிரானோ பிரம்மான் சாந்தோக்கியம் ஆகாஷம் போல என்னார் என்ன ஆகாசத்தில் எந்த ரெண்டு கீது ஒண்ணும் சுகருப்படமா்சேதனோ உபதேஷம் ஆகம் மாரிவன் ஆகம் மாதிரி சர்வ்ஷேவாஷ்டாந்தோடபைச்சாலணம் அவசியில்லை நம தாந்தாந்தூல இருக்கணங்க அவசியமில்லை நி தாந்தாஷ்டாந்த அத்தியசாமியேணித்தி கஷ்டநிய சதி தாத்தாந்திஹீய்தவ ஆச்சரிய சந்திரனை போல முகம் சொல்லணும் அதுக்காக தேவையில்லை காந்தி மட்டும் நல்ல லட்சமா இருக்கிற ஒரு ஸ்திரீய முகம்னு சொன்ன சந்திரனை போல இனிமே நடுப்புற வந்து ஒரு மான் மாதிரி ஒண்ணு தோன்று மாதிரி இனிமே ஒரு சில மான் மாதிரி ஒண்ணு பண்ற அதெல்லாம் இருக்கணும் அவசியம் இல்ல அப்படியே அதை போலவே இன்னொன்னு இருந்துட்டா அது திருஷ்டாந்தமே அதுவே வந்து அதுவே அதுவே அது அதுக்கு இன்னும்மே கிடையாது அதுவே அதுக்கு அதே தனக்கு தானே திருஷ்ணாந்தமா ஆச்சேன்னா அது அனுமயாலும் காரணம் அது வரையது அதனால உபமானம் காரணம் இந்த உபாசம் பாகம் இந்த சாத் ஆயுஷ்மும் எல்லாத்தையும் யூதர் பிராயஷித்தம் பிராணாயாமம் பரிசேசனம் யுது சூத்தம் பிராயஷ்த்தம் அவர் சொன்னா இங்கிலஞ்சு பிராயஷித்தம் பிராணாயாமம் பரிசேசனம் இது அப்போயானது மாதறியது அது ஒரு பெரிய மந்திரமாக்கணும்னு அது சரியாக இரண்டு கத்துவம் அது மந்திரம் அல்ல இன்னொரு பயணங்களுக்காக காண்பிச்சது அந்த பிராயஷித்தம்ங்கிறது துவாத கிருஷ்ணஸ்மரணம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பன்னெண்டாவத்தி கிருஷ்ணஸ்மரணம் வந்து அப்படி கர்மா வரலாம் ஆறு தோஷம் கடைசியில் அது பகவன் நாமா சொல்லிவிட்டா ஏதாவது ஆறு சுவாஹாங்க மந்திரத்தை ஏதாவது போயிருக்கும் அந்த தோஷம் எல்லாம் பொண்ணுமா அத்தனை விஷத்தி பகவான் நாம அதனாலதான் ஜானகீகார்த்த ஸ்மரணம்னா ரொம்ப பேர் சொல்றதில்லை நான் நம்மகிட்ட இருக்கிறத வெளியில விழுவாரே பாப்பதே நம்ம கூட இருக்கிறத நான் ஒரு கருணையை வாழ்க்கையே கிருஷ்ணாஸ்மரணம் பதம் ரொம்ப பேர்கள் சொல்லாத நான் வருத்தப்படலை ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறேன் எங்க சிஷியால் தூங்காம இருக்கிறவா சொல்லிவிடுறா கூட அதுல ஒரு திருப்தி அவனாவும் சொல்றாளே என்ன பகவான் சொல்றதுல அத்தனை அடைஞ்சது வரும்னே சொல்ல விட்டாது வாய அம்மும் பாபம் வந்து கிடைக்கும் என்றால் தேசிடுவா ப்து கடையுா படநாதி சிவே அதுமேஷா மனாலிங்க தாம்பா யிவன் சுளம் பிரீமா பாபம் இருந்தா ரெண்டு கதவு வந்து பூட்டிக்குமா பல்லும் உதடும் பூட்டிக்குமா பாப்பிகளுக்கு பாபாத்மனாம் தத்தப்புட்டம் கவாட்டம் ஊஷ்டத்வய்சாப்பி புன கவாட்டம் ஏவம் கவாட்டா வதனாந்தராளா இப்படி ரெண்டு கதவு போட்டு ராஜாங்கத்துல போடுற கதவு மாதிரி போட்டு பூட்டி இருக்கிற போது கிம் நிர்கமேத்து சிவ சிவேதி சிவேதி வாணி சிவா சிவா சிவா சாம்பா சிவா உத்தியாரணேஷா மகாலிங்கா சுடுவாளா ஒரு அம்மா ஜெப்பம் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு வந்து பொருட்கள் கல்யாண புறம்னு திரண்டு முழுவது அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்ப எங்க பெரியவாழ் சின்ன தாத்தா போய் சொன்னாளா அந்த கஷ்டமே வந்ததாவே தோணலையே அந்த அம்மாக்கு அவள் சொன்ன புண்ணியம் மகாந்தொள்ளி வாக்குக்கு இருந்த இது ஆமா எப்படா எழுபது எண்பது வருஷம் பண்ணிட்டு இருந்த அந்த நாம எனக்கு தெரியும் காம கோக்கி ஆச்சாரியா வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்தா அந்த அம்மா வந்து ஒன்றரை மணி நாள் பெரிய கூட்டத்துல காவேரியும் கூட்டாள் உன் நாம சொல்லி நான் காக்கணும் சிவனாமா நீடிகாலம் பயமாட்டேன் போட்டுமத்துல மூணு மணிக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படினும் தோணும் அப்படி கண்ணும் கைலாசத்திலே சுவாமி அவகாசம் இருக்கா சொல்றானா ராமநாமா சொல்லப்படாத தாரக நாம ஆச்சாரியார் உபதேசம் பண்ண நாமா நல்லதுன்னு தெரியாதா வராது அதனால சபதி அத்தியாத்ம ராமாயணத்திலே ராமா சொல்ல முடியாது எனக்கு அனுகூலம் அது போறும் நாள் இது நீ காப்பானே என்னுடைய பிரயனம் போறலாம் யும் அவன் சுவாமியை பார்த்தா மகாலட்சுமி கட்டாட்சம் மேல நம்ம மேல விழும் அது என்ன பண்ணிபடும் தெரியுமோ எதை வேண்டுமானாலும் கொடுக்கும் குச்சேந்தர் சுவாமியை வந்து பார்த்துட்டு போனாங்க திரும்பி வர ஞானம் பண்ணினால் கட்டிக்க வயஷ்டி இல்ல கிரீஷ வகைஷ்டி அவருக்கு சுவாமி ஒரு பட்டை கொடுத்து கட்டிக்க சொல்லி அந்த கிரீஷ வகிஷ்டிய தோச்சு உடக்கி காய ஊருக்கு பரபரது பட்டா இருக்க சொல்லி கட்டிக்க சொன்னார் ஒண்ணும் கிரீஷ வகிஷ்டியோட அனுப்பிச்சார் அப்படி இந்த ரோடு திரும்ப மட்டும் சுவாமி கூட கொண்டு போய் விட்டாத நடத்தி ஒண்ணுமே குடுக்கல போக்குரி பிராமணனா இருந்தா ஒண்ணும் கொடுக்காம யாத்தகத்துக்கு வந்து ஒண்ணும் கொடுக்காம அனுப்பிச்சா மன இருக்க மாட்டான என்ன சொல்றா தெரியுமா வேதம் கற்றவாள தெய்வமா நினைக்கிறாள் பெரியவாள்னா சொல்றாளே அதை இன்னைக்கு கண்டேனே ஏழையான என்ன வந்து மார்போட மார்பா கட்டிக்கின்றாலே ஏழையை ஒருத்தன் சொல்லுவன அது எப்படிப்பட்ட மார்பு மகாலட்சுமியை தரிக்கிற மார்பு அந்த மார்புனாலே இன்னொன்று கட்சிந்தாலே அஹோமியதே லட்ச ஆசிரிஷ்டோரசீலீம் வித ஆசிரிஷா கிருஷ்ணேனே எந்த மாதிரி மஹாலுமே ஹரிக்கிறாரோ அந்தப்போ இன்னொந்து கட்சி தானே ங்கே பிள்ளை போய் ஒரணா கூட குருபா நடிச்சாலே என்ன காரணம் தெரியுமா நித்திய தரிசேலம் தீவுனுக்கு புதுப்பணம் கொடுத்தா திமுக அடிப்படே உண்ணு முடுக்கா அபூரி அபிநாத சொல்பம் கூட கொடுக்காம போறாரா பட்டத்திரி குருவாயூரப்பாக்குறாரு குருவாயிரப்பா குஷேனர் போற போது கண்ணும் கண்ணீருமா நீ பண்ணின உபச்சாரத்தை நினைச்சாணிச்சு உபகரபோது நடுப்புற நனப்பும் பாதி வழியிலே பத்திரி காப்பலே இருபத்தேழு குழந்தை பண்ணி சுவாமியை கேட்டு என்ன வாழி வந்திருக்கேன்னு காப்பல என்ன சொல்லுவேன்னு கலங்கிறாரா இருபத்தி ஒரு குழந்தை பத்து நாளா பட்னியாச்சே அதுக்காக நான் மனைவி என்ன அரிசியாடு மகவான போய் தரிசனம் பண்ணேன்னு நான் கேட்டுருந்தா குடுச்சிருப்பானே ஏதாவது நாலு படி அரியா ஒன்றுமை கொடுக்கலாமே எல்லாம் பட்னியா தவிக்குமே ஒருங்கையோட போறேனே என்று கண் கலங்கினாரே குஜேலன் இது சத்தியமா குருவாயிருப்பான்னு கேட்டார் சுவாமி ராமான் இவர் இப்படி இந்த பாதி வழியில கலங்குற போதுதான் அஷ்டைஸ்வரியம் உண்டாயிருச்சு ஆமா இங்க கலங்கி கண்ணால ஜனம் விட்டாலும் பத்னி கேட்பலே எழுபத்தி ஒரு குழந்தை சுண்டு கிடக்குமே என்ன வாயின் வந்தேன்னு கேட்டா நான் என்னத்தை சொல்லுவேன் ஒருங்கைய விரிப்பேனே என்ன கவலைப்பட்ட சமயத்துல ஒரே ஐடியா துவாரக மாதிரி பகவான் இந்த பக்தன் கவலைப்படப்படாது அந்த பதிவு ரத்தையும் கண்டு அண்ணப்படாதுன்னு நினச்சு நினைச்சு மகிழ்ச்சி சர்வேஸ்வரன் லட்சுமிநாதன் இவர் நிச்சய திருக்கர் எங்காத்துக்கு வந்த இடையா சொல்லுவோம் எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு குச்சேலோடு உருகிண்டே போனார் மாதிரி இப்படி மெல்ல மெல்ல போய் கண்டு வெண்ணியுமா போய் சத்தியமாட்டாள் உருவாயிரம் போன மாடாம் கிரகம் பிரதிஷ்டீதாம் மகாதா பத்ரியை பார்த்தாளாம் அவள் எப்படி இருக்காரு பத்ரி என்ன கேட்க நீங்க சுவாமிய காட்டேனா நான் நினைச்சேன் பிரபுட்ட போய் நான் இந்த காசி கேட்பேனா நான் கேட்கல ஆனா நானும் கேட்கல நீ தெரியலேங்கிறே ஒரே ஒரு காரணம் நான் ஊருக்கு போறேங்கிற போது என்ன நடுவழியில் கொழுந்து விட்டு கண்கலங்கி அறங்க அறங்க வேழையான என்னை பார்த்தான் அவன் கடாட்சம் மேல விழுந்தது இத்தனையும் கொடுத்துட்டும் நாளா மகாவிபூனோஜூ மகாவிபூனோஜய காரணமல்லே மகாவிபூ அவலோக அவனுடைய அவலோகனம் கடாட்சயம் மேல விழுந்ததே அஷ்டலட்சுமி சம்பந்தன் அதுதான் இத்தனை பாக்கியத்தை கொடுத்துருக்கும் சொன்னார் குஜேகர் அப்படி பத்தாளுக்கு ஐஸ்வர்யத்தை வாரி வாரி அழைப்பதற்காக ஸ்ரீமாலன் வட்சசில மகாலட்சுமி வச்சு கத்துருக்காள் பகவான் அவனை வகிக்காமல் புருஷன் கிட்ட போய் வெற்ற வைக்கணும் அப்படிப்பட்ட சுவாமிய நாம் எல்லாம் பாக்கணும் தியானம் பண்ணணும்னா நம்ம பாபம் போகணும் புத்தேத நஷ்யத்தே பாபம் ஹோமம் பண்ணாதான் பாபம் போகும் ஹோமம் பாக்கி எல்லாம் ஏதோ அதுல ஒரு அனுஷங்கம் ஃபோட்டோ மாதிரி வாக்கூமாம் வாஸ்தன வஷட் எஞ்சே வஷட் கிரித்தே சா வஷட்கார சாவ் விஷு ஆச்சாரியம் புங்கணோமே விணு பிரசீத ஜபதி ஜன்வா தம்பேதிஜேர்துஷிச்சரேஜி கஷம் ஜேயி பஞ்சாந்த சரோஷ்கார இப்போ வேடம் போய் சொல்லுவது பதினேழு அக்ஷரம் இந்தரோ பஷ்காரா வவுஷட்டு இப்படி பதினோரு அக்ஷரம் இருக்கு இது பகவதூபமா இந்த அக்ஷரமே இது மாதிரியான அக்ஷரங்களால் எந்த பரமாத்மாவுக்கு ஹோமம் பண்ணப்படுவதோ யஜ்ஞம் அந்த யஜ்மே பகவத் ரூபமும் யஜ்மோ விஷ்ணுன்னு அதனால புனானம் பவனோத் தூதைகின்னு காளிதாசன் யஜ்ன தூணும் மேலப்பட்டா போடுமான் பாபம் போயிடுமா அவன் போய் அந்த புகை மேலப்பட்டா போரும் பாபங்கள்லாம் அந்த யஜ்ய ரூபியா இருக்கிறவன் பரமாத்மா விஸ்வம் விஷ்ணு வஷக்கார பூதபவிய பகவத் பிரபு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கும் அவன் தான் கீழே போன வஸ்து மேல வரப்போறது இப்ப இருக்கிறது இப்படி இருக்கேன் இந்த மூணு பண்ணான் பிரபு என்ன அர்த்தம் உண்டாறதுக்கு முன்னாடி இருந்தவன் எல்லாம் நசிக்க நசிச்சதுக்கு அப்புறமும் இருக்கிறவன் இப்ப எல்லாம் இருக்கிற போதும் இருக்கிறவனவன் பிரபு பிரபு பூதகிருத்து பிரம்மரூபியாக சதுர்முக பிரம்மரூபியாக இருந்து உந்து பண்ணினவன் கடைசியில தமோ குணத்தை அடைஞ்சு உத்திரனா இருந்து சம்ஹாரம் பண்ணவனவன் கரோதி கிருத்து கிருந்ததிருத்து ரெண்டர்த்தம் இருக்கு இந்த ஆச்சாரிய ரெண்டு அர்த்தம் பண்ற இந்த உலகத்தை ஒன்று பண்ற பிரம்மாவாயும் இருக்கான் உலகத்தை சம்ஹாரம் பண்ற பரமேஸ்வரனாயும் இருக்கான் நாராயணன் ஒரு தெய்வத்தை உபாசிக்கிறதால பிரம்மா பரமேஸ்வரன் ஸ்கந்தன் எல்லாரையும் உபாசித்த புண்ணியம் கிடைக்கிறது விஷ்ணு ரூபியா இருந்து உலகத்தை ரஷ்ணம் பண்றவனா வந்தான் பிரபஞ்ச ரூபேணி பவான் பாவ உலகமாக உண்டாரவனும் அவன் தான் நதியில சமுத்திரத்துல திவிலைகள் பரப்புறது அந்த திவில எங்க இருந்து வருது சமுத்திர ஜலத்திலே இருந்தான் வருது மறுபடியும் எங்க போறது சமுத்திரத்திலேயே அப்படியே போயிடுறது நதியில நுரைகள்லாம் வருது அது தனியா நதி பிரவாகத்தை விட்டு வாரியா சித்திகலா அந்த நுறையும் நதி பிரவாகமா அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அவர்ல இருந்து வருது மறுபடியும் அவர்ணத்திலேயே உழுந்துருது இதுக்குதான் திருஷ்டாந்தம் சொன்னாள் நூல் நூறு பூச்சி ஒண்ணு அந்த பூச்சி தெரியுமா இந்த சின்ன பூச்சிக்குள்ள போச்சு தெரியாது ஒரு பெரிய நூற்கண்டு உள்ள போய் வெளியில வருவா யானா சர்வேஸ்வரன் கிரகம் நூக்க நிறைஞ்ச வருடத்துல இத்தனை பிரபஞ்சமும் போய் ஒடுங்கி வெளியில வராதா ஒரு ஆலமரம் பெரிய ஆலமரம் அடையாள ஆலமரம் மயிர்கணக்கா படந்திருக்கு கலைகள் அந்த மரம் எங்க இருக்கிறது சக்தி முழுக்க ஒரு சின்ன விலையில இருக்கு எங்க இருந்திருக்கு அத்தனையும் இந்த வெத்துக்குள்ள இருந்திருக்கு அப்புறம் அபிவெத்தம் ஆயிருக்கு காலாதிகள்னாலே காலம் தீர்த்தம் ரட்சணம் இதுகள்னாலே அது மாதிரி பகவானிடத்துல இத்தனை பிரபஞ்சமும் போய் ஒடுங்கிறது எல்லாம் உள்ள அவர்களிட் ஒடும் கடைசியில இந்த பூச்சி இருக்கிறதே அப்படி இருக்கிற போது பகவான் இத்தனை பிரபஞ்சத்தையும் உண்டு பண்ணி மறுபடியும் தன்னிடத்துல இருக்கிறத பத்தி உனக்கு என்ன சந்தேகம் இல்ல முழு குரு சொல்ற போது ஒரு குரு எனக்குன்னு சொன்னாள் பகவான் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினான்ங்கிறதுக்கு எனக்கு விசுவாசம் வரது காரணம் இந்த பூச்சி தான் ததாத்ரேயர் உபதேசம் பண்ற போது சொன்னாரா எதுவும் பார்த்து அதை சுவாமி உத்தவருக்கு சொல்லியிருக்காரு பாகவதனே அப்படி இந்த பிரபஞ்ச ரூபியா வந்தவனும் பரமாத்மா தான் பூத்தக்கு பூதபுத் பாவகா பூதாத்மா பூத பாவனாக உள்ள ஆத்மரூபியா இருக்கிறவன் ஒரு கார் தானா ஓடுவான் டிரைவர் இல்லாம ஓடுமா அப்படி ஓடித்ததுன்னா அது கொடுக்குமா ஆறு மேலையா வெடிக்கும் உள்ள ஒரு பண்ண வேண்டிருக்குடமான பிரபஞ்சத்துல உள்ள ஆத்மரூபியா இருக்கிறவன் பரமாத்மா உலகம் இருந்ததுன்னா அவனுடைய எண்ணத்துக்கு அகப்பட்டவனா இருப்பான் அவன் பகவான் தன்னை சிறந்தவன் தன்னை நினைக்கலன்னா அந்த ஜென்மாவை சுடுவாள் அவன் அப்பூ சொன்னார் பத்தி சுவாமி நம்ம சிறந்த பக்தன் நினைக்கலையோ அவனை சுட்டு புள்ளாமுட்ட ணதம் கிம்ச்சூர நைவா திஷன்மதனப்பதி சுவாமி நம்ம சந்தவன் நினைக்கலையோ திகமுஷிய ஜன்மதத்து அவன் ஜென்மாவை சொல்லும் டாய் ஏதாவது பகவானுக்கு ஒரு துளசியாவது அர்ச்சனை ராமனுக்கு வந்து பண்ணிருந்தா தானே இந்த அதுதான் ஜென்ம பகவான் தன்னை சார்ந்தவன் நினைக்கணும் அது மாதிரியான ஒரு அண்ணம் வரும்படியா பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கலாம் அவன் பிரயோஜனமே இல்லை அப்படிப்பட்ட பகவான்னாலே பாதிக்கப்பட்டது உலகம் நூற்க அப்படி எல்லா பக்தாலும் சுவாமினால பாவிக்கோட்டவளோ ஆகணும் பக்தால பாவனை பண்றவன் அவன் தான் பஜிச்சா ஒரு துளசியை போட்டா கிருஷ்ணா சொன்னா மறக்காமல் இருக்கணும் தான் தோ நம்ம உள்ள வந்து மாக்கின்றிருக்கானே அதனால் அவனத்தில் தோஷம் இருக்குன்னு நினைக்காதே ஜீவன நடத்துல உண்டு பரமாத்மா பக்கத்தில் இருக்கான் சமானம் இருக்கான் ரெண்டு பேரும் ஆனாலும் இந்த சுகதுக்கங்கள் எல்லாம் பரமாத்மா அவர் நடத்துல போறதில்லை ஜீவன நடத்துல போறது ஒரே இடத்துல ஒரு சரீர சம்பந்தம் உள்ளவனுக்கு சுகது இருக்கு இல்லாம இருக்கேன் ஷவுக்கால அடிக்கிறான் ஆச்சாரியா போய் திருடா குருக்கால அடிச்சார் இவருக்கு இலையும் இருக்கு ஷவுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த ஷவுக்கனுடைய சம்பந்தம் இருக்கு ஆனாலும் வலி சிஷ்யனுக்கு இவருக்கு வலி இல்லை என்ன காரணம் அது மாதிரி உள்ள ஜீவனும் பரமாத்மாவும் சேர்ந்து இருந்தாலும் ஒரே இடத்துல இந்த சௌகமோகங்கள்லாம் இருக்கிற சரீரத்துக்குள்ள இருந்தா கூட சரீர சர்மாதிகள்னாலே இவன் அபிபூதன ஆறதில்லை பரமாத்மா இவன் மட்டும் அபிபூதன ஆறான் எப்படி அடிபட்டவன் சிக்ஷன் கண் கலங்குறதோ அடி பொறுக்காமே இவருக்கு ரெண்டு பேருக்கு இந்த சௌக்கனுடைய சம்பந்தம் இருக்கு ஆனாலும் அதனால ஏற்பட்ட ஸ்ரமம் இவருக்கு இல்லையே இருக்கு அது போல பார்த்துக்கோட்டா இந்த இடத்துல அர்த்தம் பண்ற போது ஆச்சாரியுக்கு சொல்ல தெரியும் யாருக்கு சொல்ல தெரியும் சொல்லி உத்தானம் பரமாகிங்கிற கோடுவாசலம் மறந்தவாளுக்கு கத்தி அவன் தானாம் உறவிகளுக்கு ஆறு கதி ஒரு சன்னியாசி குஞ்சு வந்து கதை காட்ட ஆராத்துக்கு போகிறவன் வேஷாமஞ்சா இருக்க வேண்டியதுதான் ராத்திரி தாகமா இருந்தது ஏன்னா பதவன் தான் கொடுக்கணும் தீர்த்தம் உத்தானம் பரமாகதிவறந்தவாளுக்கு அவன்தான் அவன்தான் பலம் அவன்தான் லட்சகம்மி ஆரம்பிச்ச விஷ்ணு சாஸ்நா ஸ்தோத்திரம் இன்றைய தினம் தினம் சில நாமாக்களுக்கு அர்த்தம் கேள்வி பீஷ்வர் ஸ்தவராஜம் ரொம்ப அவசியம் காக்க வேண்டிய ஸ்தோத்திரம் கடைசியில கோபாலன் நமஸ்காரம் பண்ற சுவாமி அப்படியே பிரஜை இல்லாமல் இருக்காரு இந்த பீஷ்மர் தவறாத காலத்துல தன் கிரகத்துல அப்புறம் தான் கடைசியில கிருஷ்ணாய் நம ஐத்தியமும் நமஸ்காரம் என்றும் குதிக்க போறாள் குருட்சேத்திரத்திலே அப்படிப்பட்ட புண்ணியமான உபதேசங்கள்லாம் நாளைய தினம் சுபேக் அவனுடைய கட்டாட்சம் இருக்கே அது மேல விழுந்தா போகும் சொன்னாரே மகாரவிபூத்தே ரவி புண்ணிய பகவத் மேல விழுந்தது அதுலேருந்து இத்தனை பாக்யம் வந்திருக்கு வேற ஒரு காரணமும் இல்லைன்னா அப்படிப்பட்ட ஈட்சணத்தை பார்வையை உடையவன அதுதான் அஹ் மட்டத்திரி குருவாயூரப்பு பார்த்து ஹுஜம் பூர்ணா மருதுமலாசி ஆகபக்மா பிர நேத்திர தாவரோல் காலபரியம் அரை போன்றோடு கூடினது அந்த நேற்றத்தை அப்பதான் குருவாயிரப்பன் கத்தினாலான் என் அப்பனை நான் என்ன காப்பாற்ற பாதுகாக்க காத்திருக்கா ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகம் நாராயணிப்பேனா அப்பதான் கடைசி ஸ்லோகத்துல நானுங்கம் பண்றேன்னு ஆரம்பிச்சேனே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கருணக்கடலு இதுவே ஒரு தவறு நீ கஷமிக்கணும்னு கால விழுந்தார் கடைசி ஸ்லோகத்துல ோத்தைத்தேசாதி நீல விழுந்தாள அப்பதான் குருவாயூரப்பன் பட்டத்திலேயே கட்டி அணைச்சு என் அப்பனே நீ போய் ஒரு ஆயிரத்தி முப்பத்தி நாலு நாராயண ஸ்தோத்திரம் எழுதலேன்னு எங்கேயோ சமுதிரக்கரையில் இருக்கிறேன் என்ன எல்லா பக்தா காணுவாள் என்னவா தெரியும் மேல சௌத்திர கரையில கிடக்கிற என்ன என்ன தெரியும் தானே தெரிஞ்சது நீ எதை காட்டாலும் இந்த ஸ்தோத் படிக்கிறவாள் பிரசாதம் உண்டாகணும் பிரசாதத்தை அறிக்கிறதா இந்த ஸ்தோத்திரம் இருக்கணும் போர்வான்னு நாள் போராதுன்னா பட்டத்திரி என்ன என்னன்னா ஆயுஷ் ஆரோக்கிய சௌக்கியம் ஆயுஷ் ஆரோக்கியம் சகல சௌக்கியமும் அந்த குடும்பத்துக்கு உண்டாகணும்னு கைக்கு வாங்கி கொடுத்தாள் உருவாயிருப்பிரி நமக்காக அஞா்கு மகிழ்ச்சி துவதா ஹேசேசாத்தரம் கட்டாட்சம் அப்புறம் ஒன்றும் தேவையே இல்லை சொல்றது போயிடும் என்ன தியானமையினா இருக்காது என்னுடைய கை வந்து அபயஹர்த்தம் துக்கங்கள் நீங்கும் என்னுடைய கிரீடம் அஷ்டைஸ்வரியும் தங்காமல் போனாலும் போகும் नान्यानी सुस्मितं भावये ூய சுமிே எம்விந்தவது மந்த மங்களகாட்சம் உன்னத நாசிகே ஊர்வதில மகரகுண்டலம் ஆதர்ஷம்பூமிரதேஷம் அப்படி ஹிரபாத்த பூர்வம் நானிய சுஸ்மின் தன்னுடைய வா உபேஷம் உதவியே முகத்தம் மட்டும் மந்தாசத்தோட பார்த்தா பூர்வம் தரிசனம் பணிதாபூர்வம் சகல க்ணம் இல்லவாத்துதான் அப்பறே என்னவோ எல்லாம் தன்னமாதீதமேஸ்ம காமா ரமந்தே யோகிநோன்தே சத்தனந்தே சிதாத்மனி நாமபதேனோ பரம்பிரம அபீயே சுவாமிக்கு ராமன் ஒரு போயிரு அதுல தசரத குத்திரம் நான் வந்ததுக்கு அப்புறம் மட்டுமல்ல முன்னாடியே சொன்ன எல்லாரும் ராமா ராமான் நாளா இப்பவே இந்த பேரை டூராதீங்களோ அப்புறம் நான் வரப்போறேன் அப்ப கூப்பிட்டு போகுது மாதிரி நாளா யூகிகள்லாம் நமிக்கிற அர்த்தம் ராமன் அப்படிப்பட்ட மூர்த்தி ராமன் துறவிகள் மூக்குன்னு ராமாயணம் கேட்குறா ராமாயணம் பாராயணம் பண்ற மகான்கள் விசிராந்தி ஸ்தலம் பகவான் தான் சர்வ உபரிஷதம் தாத்யம் குத்திரன்னு கேட்ட எல்லா உபரிஷத்துக்களுக்கும் எதிர தாற்பு என்ன சொல்றது சுவாமி உபரிஷத்துக்கள் கல்யாணத்துல மேலும் தானம் வேணும் ஊர் கூட்டம் இதெல்லாம் என்னத்துக்கு அந்த தம்பதிகள் சேர்ந்து கேமமா இருக்காது பரம தாற்பயம் அதுதானே அது மாதிரி சர்வ உபரிஷத்துக்களுக்கும் எதுல தாற்பயம்னு கேட்டாரு ஆச்சரியா சொல்ல தெரியும் பகத் ஸ்வரூப அனுபவத்துலன்னு சொன்னாங்க பகவத் ஸ்வரூப போய் தாற்பயம் சுவாமியிட்ட போயிட்டா அதான் விஷ்ராந்தி ஸ்தானம் அங்க போயிட்டா ஷிரமம் தெரியாது அதனாலதான் தூக்கத்துல இருந்திருந்த உடனே மறுபடியும் காரியம் செய்யறோம் பகவான் போயிட்டு வரும் ஆக பிரம்மகவை நித்தியம் பிரம்மத்தளத்துல போயிட்டு வர்றதுனாலதான் சமம் இல்ல போயிட்டு திரும்பி காரணம் என்னன்னா மறுபடியும் ரைன் அடிக்க போனோம்னு திரும்பி எனக்கு ஓடி வர ஆட்டுக்கு இங்க எனத்தையும் வச்சிருக்கான் எடுக்க வர அது மாதிரி அஜ்ஞானம் பிடிச்ச இருக்குது வீடு வாய்க்கல வச்சிருக்கோமே இங்க வரணும்னு இருக்குது வரான் அஜ்ஞானம் இல்லாத ஆயிட்டாலே ஜீவன் நாளாக சுரூபத்தோட கூட போய் அப்படியே கலந்து விடுவா அவன் கங்கையில விழுந்த காவேரி வேலி அப்புறம் காவேரினு பேருண்டோ அப்புறம் பேர் இல்லை சொந்தமான சமுத்திரே அஸ்தங்கி நாமரூப்பே விஹாய ததா வித்வான் நாமரூபா திரிமுக்தா பராஸ்பரம் புருஷமு பைதி திவ்யம் பகவான விஷ்ந்தி ஸ்தானம் அது அதுதான் விழாவின் இந்த விஷயாதிகளிலே ரத்தி இல்லையா பகவானுக்கு என்னென்ன அவன் கட்டாட்சத்தான பார்த்தா குபேர பட்டம் இந்திர பட்டம் பரவிபிரம தானலட்சம் அச்சரியா அவன் விபிரமான விபிரம லீலையான அர்த்தம் அவன் அவை ஒருடிக்கியா பாத்தா சந்திரன் இந்திரன் அருவாணி கொடுக்கிறான் மகாலட்சுமிங்கிறாரு என்ன லெட்டர் லெட்டர் குடுத்துல சொல்லி ஓடி அம்ம ஓடி அப்படி இல்லாம பிரம்மா ஆயிடும் மகாலட்சுமிக்கு எப்படி சொன்னா பகவான் அப்படின்னு ஒரு பத்னியான மகாலட்சுமிக்கு அப்படின்னு தான் சுவாமிக்கு எப்படி இருக்கும் இந்த விஷயாதிகள் எல்லாம் அவனுக்கு ஆசை இருக்குமே மார்க்க மார்க்கமே பகவான் தான் அவன் தான் மார்க்கம் அதனால வந்து भगवान वे மாணுவ தோசு சாத்தே விம்கணமோ கதம சீஸ்மிருக்க அதிபாரமன இந்த சம்சார மார்க்கத்திலிருந்து கரையை தீ வைக்கிறவன் அவனான் போய் சேர்ற மார்க்கமும் வந்தான் எந்த பார்த்தாலும் மார்க்கம் மார்க்கமும் சுவாமி சுதுவாயிடும் அவன் தான் மார்க்கம் இந்த அழிச்சுன்னு போறவனும் நேயா அழிச்சுன்னு போகப்படுறவனும் இந்த ஜீவாத்மாவா வந்தா அழிச்சுன்னு போறான் அவன் தான் ஐச்சின்னு போயிட்டு இருக்கான் இந்த ஜீவன் போய் கரையாட முடியுமா முடியவே முடியாது நய அவன்தான் நீதி சுரூபியாகி இருக்கிறவன் பகவானார் மார்போ நேயோ நயோ அனைய அனையகான்னு சொன்னாள் ஆவண உத்திரம் அழிச்சு போக வேண்டியதில்லை அவன் எல்லாரையும் அழிச்சு போவான் பகவான் வைகுண்டவாசியான கோபாலன் தாபர யுகத்துல நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் பூலோபுத்திர இருந்து சகல தர்மங்களையும் நடத்தி காட்டி அனுகிரகம் பண்ணி வைகுண்டம் போனாள் செய்யாய் சுற்றி சொச்ச மருத்தும்தான் ஆறு சுவாமி வைகுண்டம் போய் அதனாலாம் பகவானுடனும் ஒரு பிரேமே நமக்கெல்லாம் கழி வந்து மீண்டும் பீஸ்பல் பகவானுடைய சந்தேகில பாண்டவர்களை வியாதீகரிக்கி அங்கு வந்திருக்கிற ரிஷிகள் தேவர்கள் ராஜாக்கள் ஸ்ரீகள் குமார்கள் எல்லாருக்குமாக உபதேசம் அந்தவரால் விஷ்ணு சரஸ்ராமது ராஜா காட்டான் ஹர்மூத்தம் எல்லா தர்மத்திலும் மேம்பட்ட சூக்மர்மம் அல்பப்பிராசம் அனல்பலம் சுகசம்பாத்தியம் பர்வதுஷா சாசனம் சூக்மர்மம் சுலபமா அனுஷ்டிக்கணும் பெரிய பலம் கிடைக்கணாலே அது அனுஷ்டிக்கிற விஷயத்தில் ஷவம் கிடைக்கடாது அதுக்காக இது சிரமம் இல்லாம கிடைக்கிறதா இருந்தா வாசல் ஓட்டாஞ்செடி கிடைச்சோம் சொல்லுங்க அப்படி இருக்கிறது அமர்த்த பலம் அது சூக்ம சர்மமா தான் இருக்கணும் அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட சொல்லணும் அமுத்தமிக்கு கிருத்துவா அது நீங்க சொல்லணும்னு கேட்ட அதுக்கு தான் விஷ்ணு சாஸ்திரத்தை சொல்ல எத்தனை விஷயத்தையும் விஷ்ணு சாஸ்திரம் நாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப எந்த ஸ்தோத்திரம் ஒரு சரித்திரத்துல முக்தானாம் பரமாகதி ஜீவன் முற்றாத காலே பகவானியை வரும்புற நம்பினவர்கள் அவர்களுக்கு ஆஹாரம் ஆறு போடுற பகவான் தான் போடுற புருஷ சாட்சி புத்தானாம் பரமாகதி அவய புருஷ சாட்சி க்ஷேத்தஜோ அக்சையோ வச்ச அவன் ஒன்றும் அறிவில்லாதவன் புரி சேத இன்றி புருஷா நம்ம அதையே புகை அந்த பட்னம் அந்த பட்னத்துல போதும் இருந்துருக்கான் அதுதான் க்ஷணை க்ஷனை சுவாமி நம்மகிட்டே இருக்கான் கூடவே இருக்கின்றிருக்காங்க அதுதான் மனசை பாதிக்கணும் அவனுக்கு புருஷன் பேர் அதனால புருஷன் ஏதோ ஆம்பளை எனக்கு மட்டும் அப்படியே திரீகளும் புருஷா இருந்தார் அவளுடையும் பகவான் ியா பசியத்து ஆரம்பிக்கிறது பகவானை உள்ள பார்க்கிறாலே அவளும் புகார்கள் பொருளால் தான் விட்டாங்க சுவாமியும் உள்ள பார்க்கணும் அதுக்குதான் பயக்கிக்கணும் நிச்சயம் ஒரு நிமிஷம் ஆகுது அதுக்கு ஒரு அவகாசத்தை நிமிஷம் நிமிஷம் நாலு நிமிஷம் ஒரு நிமிஷம் பகவான் உள்ள பார்க்க பயக்கின்னு வரணும் சாட்சியா நாம் மட்டை குஞ்சமும் பார்ப்பதும் நாம் சிரிக்கிறதோ பேசுறதோ மணித்தா கடந்து சொல்றதோ அதுக்கெல்லாம் சாட்சியா விட இருந்துட்டு இருக்கான் சாட்சியா இருந்துட்டு தான் மனசெல்லாம் போது நடந்ததா தான் சொல்றான் நான் தூங்கினேன் நேற்று நான் தூங்கினேங்கிறான் ஏன் தூங்கினேன்னு சொல்லுவானே மயக்கமா விழுந்து கடந்தேன்னு அப்படி ஒத்துணி சொல்லலே மயக்கமா கடந்தேன்னு சொல்றானா இவன் என்ன பக்கம் மயக்கமா இரு கண்டானா தூங்கினேன்னு கண்டான தூக்கம்னா என்ன பாக்கியேந்திரியங்களும் அந்தரேந்திரியமான மனசம் பார்க்காமல் இருப்பதுதான் தூக்கம் மயக்கமோ அப்படிதான் மயக்கமோ அப்படிதான் ரிபம் என் மயங்கி கிடந்தேன்னு சொல்லப்படாதோ இதுக்காக சொல்வ வித்தியாசம் தான் மயக்கம் அதாவது பண்ணும் தூர சரீரத்தையும் சிவத்துக்கொண்டு பொண்ணுமக்கள் சக்திப்படுவது இந்திரியங்கள் தூங்குறதுல இருந்து ஸ்தூல ஸ்தூல சரீரம் நமக்கு கீழ்படுத்து இருக்கு மயக்கத்துல அப்படி இல்லை இந்த ஸ்தூல சரீரத்தையும் சிறப்பிச் சுழிச்சு கீழே இருக்கும் அதுக்குதான் மயக்கம்னு தூக்கம் அப்படி இல்ல அப்படி சொல்லக்கூடாது மயங்கி கிடந்த ராத்திரி எட்டு மணில இருந்து காலமும் ஆறு மணி சொல்லல அப்படி உத்துரும் சாட்சியாத்தன் இருக்கான் தூங்கினானா மயக்கத்தோட இருந்தானா என்று சொல்லக்கூடியவன் புருஷ சாட்சி கஷேத்திரா எங்க இருக்கான்னா ஏதாவது இருக்கு ஹோட்டலில் காப்பி வாங்கி சாப்பிடற சாட்சியோன்ன க்ஷேத்தஜேத்திரம் க்ஷேத்திரம் சரீரத்துக்கு போயிடுது இந்த இதுக்குள்ளையே என்னென்று பாட்டுமெண்ட் இருக்கான கஷேத்தஜரையே வச்சா ஒரு நாளும் சரவீதியின் அக்ஷரகா அவன் ஒரு நாளும் ஐநதும் இல்லை மாறுறதும் இல்லை அவன் மாறி போனதும் இல்லை அவ்வேகானா மாறுதல் ஏற்படாதும் ஷரணமில்வன்